ிாவேற்றைக்காண முதிரா கிருஷ்ணா கீதா மொஹே நமர்ஜு உயா சாமிய மதுசூதன பிச்சலம் இந்த ஷ்லோக்கம் அர்ஜுனன் பகவான்கிட்ட பேசுற மாதிரி அமைஞ்சிருக்கு இதுக்கு அடுத்த ஸ்லோகமும் அர்ஜுனன் பேசுற மாதிரி தான் இருக்கு இது வரைக்கும் பகவான் பண்ணின உபதேசத்தை எல்லாம் அர்ஜுனன் கேட்டிருக்கான் கடைசியாக பகவான் சொன்னார் தனக்கு எப்படி சுகதுக்கம் இருக்கோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் சுகதுக்கம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சு எல்லாரிடத்திலையும் அஹிம்சையோட அன்போட பழகிறவன் தான் இந்த தியான யோகி இந்த தியானத்தினுடைய பிரயோஜனம் அதுன்னு சொன்னார் பகவான் இந்த தியான யோகிக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பிரயோஜனம் வியாபகாரிக திருஷ்டியிலையும் விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு சமமான மனநிலை பாரமார்த்திகமாக சமமான பிரம்மத்தை ஞானம் இத்தனையும் அவனுக்கு இருக்கிறது யாருக்கு இந்த தியான யோகி ஸ்ரவண மனநிதியாசனம் பண்ணின் அவனுக்கு இந்த இடத்துல யோகிங்கிறது ஞான யோகி அத்வைத சித்தாந்தத்தை படித்து புரிஞ்சின்னு இருக்கிற ஞான யோகி ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன் மதுசூதன மதுங்கிற ராட்சசனை கொன்றவனே இங்கேயும் நம்ம புரிஞ்சுக்கணும் அஜ்ஞானம் சந்தேகம் விபரீதம் அப்படிங்கிற நாம் மனசுக்குள்ளே இருக்கிற இந்த அறக்கர்களை கொல்லணும் அஜ்ஞானம்னா அறியாமை சம்சயம்னா சந்தேகம் ஐயம் விபரீதம்னு சொன்னால் தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறது திரிபூம்பம் மாதிரி மதுசூதனைனு அட்ரஸ் பண்ணுற போது மதுங்கிற ராட்சஸனை கொன்றவர் வெளியில் இருக்கக்கூடிய ராட்சஸர்கள் கிடையாது உண்மையிலேயே அறிவு என்பது கடவுளைப் போன்றது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள்லாம் அறக்கர்களை போன்றதுன்னு புரிஞ்சுக்கணும் அதை நம்ம சிம்பாலிக்காக ராட்சசர்களை கொன்ற பகவான அப்படி குறிப்பிடுறோம் ஆனால் அதனுடைய பரமதாத்மனையும் இதுதான் புரிஞ்சுக்கணும் யா ஐயம் சாம்யேன யோகா துவயா புரோக்தா யாதொரு சாமியம் இந்த சமமாக இருக்கக்கூடிய தன்மை விருப்பு வெறுப்பற்ற தன்மை சமமாக இருக்கிற பிரம்மத்தப்பத்தின ஞானமாகிய தன்மை இதெல்லாம் நீ உபதேசம் பண்ணியிருக்கே துவயா புரோக்தகா பிரகிருஷேன உக்தகா நீ நன்றாகவே உபதேசம் பண்ணியிருக்கே யாதொரு யோகமானது தங்களால் உபதேசிக்கப்பட்டதோ யாதொரு சமத்துவமாக இருக்கக்கூடிய யோகமானது தங்களால் உபதேசிக்கப்பட்டதோ அந்த உபதேசத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்று எனக்கு விளங்கவில்லை ஏத ஸ்திராம்ஸ்திதிம் அம்ன பசியாமி இது மனசில் நிலச்சி எனக்கு தெரியலை இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக புரியறது ஆனால் தொடர்ந்து நிற்கணுமே மனசில் அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய பாவனைகள்லாம் மாறணுமே என்னுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகணும் ஞானம் வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய விவகாரத்தையெல்லாம் நான் பார்க்குற விதம் மாறணும் அதை தான் சொல்கிறார் ஏதேய ஸ்திராம் ஸ்திதி இப்போ கிளாஸில் இருக்கிற போது இப்படி இருக்கணும்னு தோன்றுகிறது ஆனால் அது தொடர்ந்து நிலைச்சிருக்கணுமே அதுக்கு தான் பகவான் தியானம் பண்ணணும்னு சொன்னார் ஆனால் அர்ஜுனன் அது இடைஞ்சலாக நினைக்கிறேன் அதாவது இந்த தியானத்துக்கு நிறைய இடைஞ்சல் இருக்குங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான் இது இந்த டாப்பிக்கை என்ன பேர் வைக்கணும்னு கேட்டால் இந்த முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் இருந்து முப்பத்தி ஆறு நாலு ஸ்லோகம் தியானத்துக்கு இருக்கக்கூடிய இடைஞ்சல் அதை தீக்கிறதுக்கான வழி தியான பிரதிபந்தகா தன் நிவிற்த்தி உபாயா தியானத்துக்கு இருக்கிற இடையூறு அதை நீக்கிறதுக்கான வழிமுறை அதுதான் இங்கே டாபிக் அதனால அர்ஜுனா சொல்றான் இது வந்து நிலச்ச நிற்கும்னு எனக்கு தோன்றவில்லை ஏன் அப்படின்னா சஞ்சலத்வாத் இந்த மனசு அங்கேயும் இங்கேயும் சுத்தி கொண்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் பொருளையே பற்றி அஹா நிறம் என்கின்ற பொருளை ஒலி என்கின்ற பொருளை மனம் என்கின்ற பொருளை சுவை என்கின்ற பொருளை ஸ்பருசம் ஊரு என்கின்ற பொருளை தொட்டு உணர்கின்ற பொருளையே மனம் எப்பொழுது பார்த்தாலும் மாற்றி மாற்றி சிந்தித்து சிதறடைந்து சஞ்சலமாக இருக்குது இது எப்படி சாத்தியம் கிருஷ்ணா அதுக்கு ஏதாவது உபாயம் இருக்காங்கிறது அர்ஜுனுடைய கருத்து உட்கிடக்கை அடுத்த ஸ்லோகத்திலையும் இந்த சஞ்சலத்தன்மையை விளக்கி சொல்ல போகிறான் அதை நாளைக்கு படிக்கலாம் அர்ஜுன உணவு மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம் காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து